சருவிகி ஜ குரு கிருப்பியால் கர்க்கபாரதம் கோபிகாஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா இப்போ அந்த அக்ரூரஸ்வாமி யமுனையில் மறுபடியும் மூழ்கி பார்க்குறபோது கண்ணனும் பலராமனும் அந்த கடல் கோலத்தில் பலராமன் அவதிசேஷனாக வெளுப்பான மா வெப்பான ஒரு கைலாசமான மாதிரி பெரிய ஒரு சரீரத்தோட ஆயிரம் தலைகளோட ஆயிரம் படாமடிகளோட நீல வஸ்திரம் தரித்திருந்தது கடைசியாக பார்த்தோம் அதுக்கப்புறம் பின்னால் கண்ணன் முந்தை அந்த மடியில் அவர் இருக்கார் அப்படி திருப்பார்கடல் கோலத்தில் இருக்கிறத பார்த்து அதனுடைய விவரமான அர்த்தங்கள் அர்த்தத்தை விளக்கத்தை இப்போ பார்க்கணும் அதுதான் கடைசியாக பார்த்துனிங் அதை பார்ப்போம் பரமாத்மா அந்த ஏற்கனவே பூர்வ ஜென்ம தொட இது இருக்குது தொடர்பு இருக்குது அதாவது சுமந்திரனாக இருந்து கைக்கறி மண்டுக்காக ராமாவதாரத்தில் கூட இருந்து அவருக்கு அப்போ ஒன்றும் பெரிய அனுகிரகம் பண்ண முடியல இப்போ அனுகிரகம் பண்ணுறார் இப்போ அனுகிரகம் பண்ணுறார் கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தில் எல்லாம் சுதந்திரமாச்சு அதனால் ஒரு கஷ்டம் இல்லை அப்போ அனுகிரகம் பண்ணார் அப்போ இருக்கிற போதும் இந்த திருப்பார்கடலில் இருக்கிற கோலத்தை காண்பிக்கிறார் அப்போ பதினோரு வயசு கண்ணன் தானே ஆனால் காண்பிக்கிறது வந்து பெரிய ஒரு சரீரத்தோட அந்த மகாவிஷ்ணு சுரூபமாக காண்பிக்கிறார் ஆதிசேஷ தல்பத்தில் இருந்து இருக்கு மேலே பார்ப்போம் அர்த்தம் பார்ப்போம் நாற்பத்தி ஆறுல இருந்து அதிசேஷனுடைய இதாக பலராமன் அதிசேஷனாக காண்பிக்கிறார் அதுதான் பெரிய ஒரு சரீரம் ஆயிரம் சிக்கரங்கள் இருக்கிற மாதிரி கைலாசம் மாதிரி இருக்கக்கூடிய வெளுப்பாக இருக்கக்கூடிய ஒரு திருமணியோட ஆயிரம் படாமணிகள் ஆயிரம் தலை இதில் இருக்குது அந்த சிக்கரங்களில் இப்போ கிரீடங்கள் இருக்குது அப்படி இருக்கிறத பார்த்தார் எல்லோரும் சித்த சாரணர்கள் கந்தர்கள் அசுரர்கள் பல பேர் பல உபதேவர்கள்லாம் அப்படியே நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணார்கள் தலை வணங்கி ஸ்தோத்திரம் அப்படி இருக்கிற நிலையில் அவருடைய மடியில் இருக்கார் அவருடைய மடியில் நீ அப்படியே நீருண்ட மேகம் அதாவது கரிய நீல கருணீலம் கருணீலம் அப்படிப்பட்ட ஒரு திருமேனி பெரிய திருமேனி ழுப்பில் மஞ்சள் பட்டாடு அவருக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டாக மஞ்சள் பட்டாடை மஞ்சளில் வஸ்திரம் நாலு சதுர்புஜமாக நாலு திருக்கரங்கள் தாமரை போன்று சிவந்த திருக்கண்கள் அசாந்தமான ஒரு புருஷன் அங்கே என்னடா கண்ணன் உட்காந்துக்கணும் கண்ணன் இருக்கிற மாதிரி கண்ணனுடைய முகம் கிருஷ்ணனுடைய முகம் அழகான தெளிந்த முகம் அழகான புன்சிரிப்பு கருணா கருணை அப்படியே தரும்பி வரக்கூடிய பார்வை வளைஞ்ச அழகிய புருவங்கள் புருவங்கள்லாம் அப்படி அழகாக அழகாக வரஞ்ச் உயர்ந்த எடுப்பான மூக்கு அழகான காதுகள் அழகிய கண்ணம் வளிங்கு போன்ற கண்ணம் முகம் வந்து அப்படியே கண்ணனுடைய முகம் சிவந்த உதடுகள் கண்ணன் கண்ணன்னா அங்கே இருக்கார் பார்த்துக்க பருத்து உருண்டு பருத்து நீளமான பருத்திருக்கு பெரியிருக்கு உருண்டருக்கு நீளமான கைகள் நீளமான கைகளோடு இருக்கார் பரந்த அழகான திருத்தோள்கள் அழகான திருத்தோள்கள் அழகான விரிந்த மார்பு சங்கு போன்ற கழுத்து சங்கு போன்ற கழுத்து ஆழமான தோப்பு தொப்புள் வந்து எந்த இடத்துல அப்படியும் அது ஒரு தாமரப்புஷ்ப மாதிரி இருக்கும் அப்படியே குழஞ்சி ஜலம் அப்படியே சோழண்டு சோழண்டு அப்படியே ஜலம் வந்து போகும் இது வந்து நீர் சூழல் போகும் வந்து முக்கியமாக காவிரி கரையில் அம்மா மண்டபத்தரையெல்லாம் இந்த சூழல் ஜாஸ்தி பர்டக்ஸ்ன்னு சொல்வார் அது மாதிரி உண்டும் அப்படி இருக்கக்கூடிய ஆழமான தொப்பு மூணு மடிப்புகளோடு இருக்கக்கூடிய இளம் துளிர் மாதிரி இருக்கக்கூடிய இடுப்பு பிரதேசம் வயறு பருத்த இடுப்பு அதற்கு பின்னால் துதிக்க மாதிரியும் அதை தொடர்ந்து துதிக்க மாதிரி ரெண்டு தொடைகள் அழகான முழங்கால்கள் கணுக்கால்கள் அழகாக இருக்குது கொஞ்சம் மேடான புறங்கால்கள் கால்கள் புறங்கால்கள் மேலே இருக்குது சிவப்பாக இருக்கக்கூடிய காந்தியாவோட இருக்கக்கூடிய விரல்கள் நகங்கள்லாம் இருக்குது புத்தம் புருசு இளம் துளிர் போன்ற சிவந்த கால் விரல் கொண்ட தாமரை மாதிரி இருக்கக்கூடிய சரணங்கள் கால் பாதங்கள் தாமரை தொப்புள் தாமரை கை பாதங்கள் தாமரை மார்பு தாமரை பிரதேசம் முக்கம் தாமரை பிரதேசம் அப்படி இருக்கு தாமரை காடாக இருக்கு விலை உயர்ந்த ரத்னங்கள் பதற்றம் உயர்ந்த ரத்ன கிரீடம் கடகங்கள் தோல்வலைகள் அதுதான் இது சொல்கிறது அங்கதம்னு சொல்கிறது தோல்வலைகள் கங்க ரத்னமான ரத்ன தங்க தோல்வலைகள் அரைஞான் உபவீதம் கூணல் முக்து ஆரங்கள் முக்தாகாரங்கள் இந்த வைக்குண்டயக்கார சின்போது ரங்கநாதனுக்கு ஆரவனு கூட இப்போ சாட்டப்படுறார்கள் அந்த வெளுப்பாக இருக்கக்கூடிய அந்த முத்தங்கின்னு சொல்வார்கள் முத்தங்கி அன்னைக்கும் வைகுண்ட ஏகாரசிக்கும் நம்பெருமாளுக ரங்கி மூலவரான ரங்கநாதனுக்கு மூலவரான முத்தங்கி இருக்கும் அப்படி முத்துஹாரங்கள் காலில் பொறுச்சி இளம்புகள் இருக்கு காதுகளில் அப்படி அழகான குண்டலங்கள் கைகளில் தாமரை சங்கம் சக்கரம் கதை மார்பல சீவற்றம் சொல்லப்பட்ட அந்த மச்சம் அங்க மகாலட்சுமி வாசமான மச்சம் மச்சம் மறு மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய கௌஸ்துபம் கௌஸ்துப ரத்னம் அந்த இதில் இருந்து மண் இதில் அந்த திருப்பார் கடலை கடையிற போது வந்த தோன்றினதில் கௌஸ்துபம் பண்ணி அதை வந்து கழுத்தில் அஞ்சுருக்கார் கழுத்தில் வனமாலை அப்படி தொங்கிறது அஞ்சு விதமான துளசி தாமரை பாரிஜாத்தம் மல்லிகை இப்படியெல்லாம் அஞ்சு விதமான அஞ்சு கலர் வண்ணங்கள் இருக்கக்கூடிய முழங்காலு கீழே வரக்கூடிய அளவு பெரிய ஒரு வனமாலை தோல் மாலை வனமாலை சுனந்தர் நந்தர் போன்ற எல்லா விதமான பார்ஷத்தர்களும் சனக்க சனக்காரி முனிவ மு முனிவர்களும் ருத்ரர் போன்ற தேவர்களும் மரீச்சி போன்ற ஒன்பது பிரஜாபதிகளும் பிரக்லாத நாரத வசு போன்ற பக்தர்கள் வசுக்கள் போன்ற பக்தர்களும் அவர்களவள் விருப்ப பிரகாரம் என் எப்பவுமும் சுத்தமான இருக்கிற மாதிரியும் பவித்திரமான வேற வாக்குங்களால் ஸ்தோத்திரம் பண்ணார்கள் பூஜமான பிரதக் பாவிகி இல்லை ஒரு தனித்தனியாக வச்சோபிகி அமலாத்மபிகி அப்படிப்பட்ட பல பவித்திரமான வாக்குகள் வேற வாக்குகளால் ஸ்தோத்திரம் பண்ணல் மகாலட்சுமி புஷ்டி தேவை கீர்த்தி தேவி துஷ்டி தேவி அதாவது புருட்செல்வம் வலிமை சக்தி அறிவு ஞானம் ஒளி பிரகாசம் புகழ் கீர்த்தி வைராக்கியம் இப்படி ஆறு செல்வங்களுடைய சக்திகள் அதான் ப பகான் சப் சொல்லக்கூடிய சப்தத்துக்கு உண்டான சக்திகள் பக பகவான் அப்படிங்கிறதுக்கு இல்லையா ஞானம்பல கீர்த்தி ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படி சக்திகள் அப்படி திருமகள் புஷ்டி தேவி வாக்தேவி காந்தி தேவி கீர்த்தி தேவி துஷ்டி தேவி அதாவது புருட்செல்வம் வலிமை அறிவு ம் பிராசம் புகழ் வைராக்கியம் சொல்லப்பட்ட ஆறு விதமான ஐஸ்வர்யங்கள் செல்வங்களுடைய சக்திகள் இழா இந்த பூமி சக்தி ஊர்ஜைன்னு சொல்லப்பட்ட லீலா சக்தி வித்யேன்னு சொல்லப்பட்ட ஜீவர்களுக்கு முக்திக்கு காரணமான சக்தி அவித்யை இந்த லோக பந்தத்திற்கு காரணமான சக்தி அவித்தியம் வித்யைங்கிறதையும் ஜீவர்களுடைய முக்திக்கு காரணமான சக்தி அதுதான் முக்தி கொடுக்கக்கூடாது ஹ்லாதினி எல்லாரையும் சந்தோஷப்படுத்த சக்தி லாதினி சக்தி அனை எல்லாரையும் அனைவரையும் மகிழ்வக்கும் சக்தி இதுதான் ராதையா சொல்லப்படுது லாதினி சக்தி தான் ராதை சம்பித் உண்மையான அறிவு சம்பித் இந்த சம்பித் வார்த்தை வந்து தேவி பாகத்தில் நிறைய உண்மையான ஞானம் அதாவது ஆத்ம ஜியானத்துக்காக காண்பிக்கக்கூடியது உண்மையான அறிவு ஞானம் சம்பித் மேலும் வித்தை அவித்தி காரணமான மாயா சக்தி பன்னெண்டு சக்தி தேவதிகள் தேவைகள் இப்படி இவர்கள்லாம் கைங்கறி மன்ற மாதிரி இருக்கக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய பகவானை பார்த்தார் யாரு அக்ரூரன் பகவானுடைய இந்த சுரூபத்தை பார்த்த உடனே பரமானந்த அடைந்தார் அக்ரூரன் பரமபக்தியோட மயுர் கூச்சி இருக்கும் பக்தி அப்படியே மேலிட்டு பீரிட்டு வருது தாசபக்தி ஏற்கனவே உண்டு மீறிட்டு வருது ஆனந்த கண்ணீர் எப்படியும் மெதுவாக தன்னுடைய சுயநிலைக்கு வந்தார் வந்து நான் தலையை நம்ம வணங்கி நமஸ்காரம் பண்ணுறா அப்படி பண்ணி அஞ்சலி ஹஸ்தோடு இருந்து மெல்ல தழுதழுத்த குரலை அதாவது கண்டம் அப்படியே தழுதழுத்து போய் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார் தழுதழுத்த குரலில் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறார் இது அதை ஃபஸ்ட் ஏன்னா அவரை வந்து இந்த மாதிரி ஒரு கோலத்தில் பகவா பகவத்கோலத்தில் பார்ப்பது வந்து ஒசத்தி இல்லையா அப்படிப்பட்ட இடத்துல அவர் ஸ்தோத்திரம் பண்ணுறார் இந்த அக்ரூர சுவாமி நாற்பதாவத்தி யாயத்தில் அந்த அக்ரூரர் பண்ணக்கூடியது என்னன்னா வசந்த தசாவதார ஸ்தோத்திரத்தை காமிக்கிறார் காண்பிக்கிறார் அப்படி சுக்கபிரமர் சொல்றார் பகான் அந்த சப்தம் இல்லையா இதை பத்தி அடிக்கடி இல்லையா அப்படிப்பட்ட அந்த பதம் சப்தத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கூடிய ஆறு சக்திகள் தான் இப்போ சொன்னது புஷ்டியா கிரா காந்தியா கீர்த்தியா துஷ்டியா லியா எப்படியும் பதங்களால் கம்மிச்சது எப்படியும் சொன்னோம் ஜீவனுடைய முக்தி காரணமான சக்தி தான் வித்யாசக்தி பந்தத்துக்கு தடைபடத்துக்கு உண்டான சக்தி தான் வித்யாசக்தி அதுதான் இப்படி இருக்கு ஆக விதமான சக்திகளும் தத்துவங்களும் பகவான சூழ்ந்திருக்கு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணார்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணார்கள் அதை பார்த்து அப்படியே மயிர்கூச்சியிலிருந்து தேழுத்த குரலில் இருந்து மெல்லா ஸ்ரோத்திரம் ஆரம்பிக்கிறார் சொல்றோம் நாற்பதாவது ஆட்சியில் ஒரு ஸ்லோகம் வந்து சுருக்கமா சொல்றதுல இல்லை சொல்றதுன்னு காணிக்கிறார் ஒரே ஆட்சியர் சத்வாரே சேத்தரோ குரூரஹா கிருஷ்ணே மத்வா ஈஸ்வரேஸ்வரம் பிரணம்ய பக்தியா துஷ்டாவ சகுணா குணபேதரக சகுணா குணபேதரகம் வந்து கிருஷ்ணன ஈஸ்வரளுக்கு ஈஸ்வரனா பார்த்து கொண்டு உணர்ந்து வணங்கி பக்தியோட கூட சகுண நிபுண பேரத்தால தோற்றம் உண்டா காண்பிக்கிறார் அதாவது தசாவதார தோற்றம் அறிவித்து பெரியவர்கள்லாம் சொல்வார்கள் ஏன்னா தசாவதாரத்துடைய விஷயங்கள்லாம் அப்படி வந்து பரிமணிக்கிறது பரிமணிக்கிறது அப்படியே வரும் மேல பார்ப்பும் நோஸ்மியகம் துவாக்கில ஹேது ஹேதும் நாராயணம் புருஷமாத்தியமவியம் என்ன அபிஜாத அரவிந்தனோஷா விராசி எதேஷலோக்கூரோ வாச்ச நோஸ் வாக்குலே தேத்து நாராயணம் புருஷமா எண்ணாத்தரவிந்தோஷா விராசியோக்கூஸ் ஜமன மகானஜாதிமீந்திரி அரவிந்தே தவஸே ஜகோங்க महान பூஸ்தோயமீ மஹாணி சர்வேந்திராச்சே தவஸ்தே ஜோ அங்கபூத்த நைத்தேம் நைத்தேம் விஜுநிம் அஜாத்தோனையிருபா சயாற்பம் நைத்தைம் விதராத்மனஸ்தோனாத்மதியுணைரஜா கு பரம் வேதன்தேஸ்வம் ராம் யோகினோ மகாபுஷமீஸ்வரம் சாம் சாதிபூத்தாதிதேவம் சாரவன் ராம் யோகினோ மகாபுருஷமீஸ்வரம் சாிய ஆமம் சாதிபூத்தாதிதேவம் சாரவா தையாஜவி கேச்சின ம் வை வைத்தி விட்டேர நானூபராம் ம் வை வைத்தன விட்டேரே நானாரூபராக்கி அஞ்சாவது ஸ்லோகம் முதலஞ்சு மறுபடியும் பாம் பூர்வ நாற்பதாவது நாற்பதாவத முதலஞ்சுலோக்கம் அக்கூரோ நோஸ் ஃபுவிளேத்துகேத்து நாராயணம் புருஷம் ஆஜமியம் எந்த ஜாத்தாரவிந்தோஷம் ப்ரவி விராசிஷோகோரோ நோஸ்ஸ்பிளேத்து நாராயணம் புருஷமா எண்ணி ஜாத்தாரவிந்தோஷிம் ப்ரவிவிராசித்துஷலோகூஸ்தோஷமே பவன மானீந்திரி सरव्रिया विभुराचे तवस्थ्यं जगतंगूता पवन खमादी महान जातिर्मनंद्रिया्रिियाबुरा सर्व ये तवस्तिम जगतंगभूतां नईते स्वूप विधरात्मनस्म अजातिनात् गृहता अजो अब्दुणाया गुणात्म वेदन थे स्वूप नईते स्वूपम विधरात्मनस्म அஜாதிவோனையும் கிரித அஜோ அனுப்த சய பரம் வேதனேஸ்வம் ராம் யோகிணோ யஞன் அத மகாபுஷமீஸ்வரம் சாம் சாதிபூத்தாதிதேவம் சாவவோனோ ய மபுருஷமீஷரம் சாம் சாதிபூத்திதேவம் சாவவா தையா वाम ராம் வை வைத்தனே விதடேர் யக்னிஹி நானா ரூப அமராக்கியம்யா கேதே துவாம்பை வைத்தானிகா திஜா தேதடேர் யக்ஞி நானா ரூப அமராக்கிய அஞ்சாவது ஸ்லோகம் ஒரு நாற்பது முப்பது ஸ்லோகம் முப்பது ஸ்லோகங்களால் ஸ்தோத்திரம் வந்தார் அக்ரூரன் அவருக்கு வந்து இப்படி அவருக்கு திருப்பார் கடல் காட்சியாக காண்பிக்கிறார் ப பரமாத்மா கண்ணன் வசத்தியான விஷயம் அவருக்கு வந்து அப்போது பல காலமாக அவர் அந்த ஜீவன் அது சொன்ன இல்லையா ராமாவதாரத்தில் சுமந்திரனாக இருந்தது அப்படி கைங்கரியம் பண்ணதுனுடைய பலன் அப்போது எப்படியோ வந்து வேறு ஒரு இடத்துல கிடைக்கிறது அது வந்து காண்பிக்கிறார் அது நமக்கு புரியணும் இது செய்யக்கூடிய கர்மா எதுவும் வேஸ்ட் ஆகாமல் போகும் பலன் கொடுக்கும் எப்போது கொடுக்கும் எப்போ கொடுக்கும்னு தெரியாது எப்போ கொடுக்கும்னு தெரியாது நம்ம கர்மன்யவதிக்காரத்தியமாபலேஷகராஜினே பின்னால் கீட்டையில் சாதிக்கிறான் நம்ம அதே மாதிரி இந்த சாதி ஆதி தெய்வம் சாதிபூத் சாத்யாத்மம் சாதிபூதம் சாதி தெய்வம்னு சொன்னார் அதுவும் பக்கியில் சொல்றோம் சரி அர்த்தமா இருக்கும் எந்த பிரம்மதேவர்கிட்டேருந்து இந்த லோகம் உண்டாயெடுத்தோம் பிரம்மதேவர் படைப்பு கடவுள் இந்த லோகம் அவர்கிட்ட இருந்து வந்தது அப்படிப்பட்ட பிரம்மதேவர் உங்களுடைய நாபியிலிருந்து தாமரை மொட்டிலிருந்து ஆவிர் அப்படிப்பட்ட நீங்கள் ஆதி புருஷனாக இருப்பார் அவஜயம் எந்த விதத்திலையும் குன்றாத குறையாத நாசமில்லாது வரக்கூடிய எல்லாவற்று காரணங்களான இந்த பிரகிருதி போன்றவர்களுக்கு காரணமாக இருக்காங்க எல்லாவற்றிற்கும் காரணம் பிரகிருதி மாயை பிரதானம் மாயா விஷ்ணு மாயா சக்தி என்ன சொன்னாலும் சரி அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் அந்த அவர் நாராயணன் அப்படிப்பட்ட துவாம் அப்படி உங்களை நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன் வணங்குகிறேன் இந்த பூமி ஜலம் அக்னி வாயு ஆகாசம் இந்த பஞ்சபூதங்கள் இதற்கு காரணமானது அந்த அகங்காரம் இதெல்லாம் நம்ம கீழே பார்த்துருக்கோம் பல தடவை இதை வந்து பார்த்துருக்கோம் தத்துவங்களாக இருக்கிற மூணாவஸ்கந்தத்தில் தான் ஆரம்பிச்சது விடாமல் மூணாவஸ்கந்தத்தில் மைத்ரி சொல்ல ஆரங்கிறோம் விடாமல் சொல்லியிருக்கோம் புரட்டி புரட்டி சொல்லியிருக்கோம் அப்போது இந்த பஞ்சபூதங்களான பூமி ஜலம் அக்னி வாயு ஆகாசத்துக்கு காரணமான அகங்காரம் இந்த மகத்தத்துவம் மூல பிரகிரு புருஷன் மனசு காது கண்ணு மூக்கு இப்படி தோல் ரசம் இப்படிப்பட்ட இந்திரியங்கள் சக்கல இந்திரியங்களுடைய விஷயங்களான சப்தஸ்பர்சரூபரசம் அதனுடைய அதிர்ஷ்டான தேவதைகளான என்னென்னலாம் ஏற்கனவே அதுவும் மூணாவது கந்தியில் பார்த்துங்க அவைகள்லாம் என்னது ஜகத்துக்கெல்லாம் காரணங்கள் உண்டோ எல்லாமே அவைகள் எல்லாமே உங்களுடைய சரீரத்திலேருந்து ஏற்பட்டவைகளே அங்கபூத்தாக உங்களுடைய அங்கபூத்தாக சரீரத்திலேருந்து ஏற்பட்டவைகளே இது இந்த இடத்துல சொல்லலாம் எல்லாமே எல்லாருமே அவருக்கு வந்து சரீரமாக இருக்கு சரீர சரீரி பாவமாக இருக்குது சரீர சரீரி பாவமாக இருக்கிறத இந்த இடத்துல படம் சொல்லலாம் அப்போது ஜடங்கள்னு சொல்லப்பட்ட அதாவது அனாத்மதையான் ஜடங்களன்னு அறியப்பட்டவர்களான இந்த பதார்த்தங்கள்லாம் ஆத்மாவான உங்களுடைய சுரூபத்தை அறியவில்லை அதாவது ஆத்மான பண்ற பரமாத்மாவே ஜென்மம் இல்லாதவனாகும் இந்த பிரம்மாவும் அஜாகம் மறுப்பிறவு இல்லாதவன் அப்படிப்பட்ட பிரம்மாவும் மாயனுடைய ரஜ மாயனுடைய போன்ற குணங்களால் கட்டுப்பட்டவராக இருக்கிறதுனால குணங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய உங்களுடைய சுரூபத்தை அறியவில்லை அவர் குணங்களுக்கு அப்பால் பட்டவர் குணங்களால் கட்டுப்பட முடியாதவர் அப்படிப்பட்டேன் மிக சாந்தர்களான யோகிகள் கூட சரீர அவயவங்களான இந்திரியங்கள்கிட்ட சாட்சியாக இருக்கக்கூடியவர்கள் இந்திரியங்கள் சாட்சியாக இருக்கக்கூடிய பிருத்திவி போன்ற பூதங்களில் சாட்சியாக இருக்கக்கூடிய வசிப்பார் ஆதித்யன் போன்ற தேவர்களில் அந்தரியாமி இருக்கக்கூடியவர் மகாபுருஷனாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நியாமகராக இருப்பார் தான் ஈஸ்வரன் எல்லாரையும் கட்டி ஆளக்கூடிய சக்தி அப்படிப்பட்ட உங்களை சாட்சாத்தாக அத்தா சாட்சாத்தாக பூஜிக்கிறார்கள் அப்போ கர்மயோ சாதி தெய்வம் சாத்தியாத்மம் சாதி பூதம் சாத்தியாத்மம் சாத்தியாத்மங்கிறது சரீர அவயங்களுக்கான இந்திரியங்களில் சாட்சியா இருக்கார் அந்த நம்முடைய சாதி பூதம் பிருத்திவி போன்ற மகாபூதங்களை சாட்சியா இருக்கக்கூடியவர் சாதி பூதம் சாத்தியாத்மம் சாதி தெய்வம் ஆதித்யாரி நம்ம மற்ற தேவர்கள்ட்ட அந்தரியாமி இருக்கக்கூடியவர் அந்தரியாமி இதுதான் பகத்தியிலும் கேட்பார் அப்படிப்பட்ட மகாபுருஷான சர்வ ஞாபகரான உங்களை சாட்சாத்தாக புதிக்கிறாள் கர்மயோகிகளான சில பிராமணர்கள்லாம் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாம சொல்லப்பட்ட மூன்று வேதம் அத்தர்ணு வேதம் அடங்கினதாக அர்த்தம் திரையானா மூணு தான் சொல்லும் ரிக்யஜு சாம அப்படிப்பட்ட வேத வித்யாவில் வெளியிடப்பட்ட பலவிதமான யஜ்யங்கள் யாகங்கள் வேள்விகள் அதனால பல பல கொண்ட இந்திராதியின் பல தேவர்களுடைய பெயரால உங்களையே பூஜிக்கிறாள் ஏன்னா அவர் தான் அந்தரியாமி வரமா பார்ப்போம் அக்ரூரர் வந்து ஒரு வசத்தியான ஒரு நிலையில அவர் எதிர்பார்க்காத அளவில் பகவான் வந்து அவருக்கு காட்சி கொடுத்தார் எதிர்பார்க்காத அளவில் அப்படியும் எல்லா மூல காரணங்களுக்கும் மூல காரணமா இருக்காது எல்லா மூல காரணங்களுக்கும் காரணமா இருக்கார் தோற்றம் அறியாத ஆதி புருஷன் முடிவில்லாதவர் அப்படிப்பட்ட சிவன் நாராயணன் உங்களை நான் நமஸ்காரம் பண்ணு உங்களுடைய நாபிலிருந்து தோன்றிய அந்த தாமரை புஷ்பத்திலிருந்தான் இந்த பிரம்மதேவர் ஏற்பட்டார் இல்லையா அவர்கிட்ட லோகம் தோன்றிட்டு உங்களுடைய நாபிலிருந்து பிரம்மதேவர் தோன்றினார் அவர்கிட்ட இந்த லோகம் தோன்றிட்டு அப்படிப்பட்ட ஆதி புருஷனான நான் சிவன் நாராயணர் உங்களையும் நமஸ்காரம் செய்கிறேன் இந்த பூமி ஜலம் அக்னி வாயு ஆகாசம் இப்படிப்பட்ட இந்த பூதங்களுக்கெல்லாம் எல்லாவற்றிலும் காரணமான அந்த அகங்கார மகத்தத்துவம் மூலப்பருக்குத்தையும் அதனுடைய காரணமான புருஷன் மனசு இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியம் ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள் அந்த இந்திரியங்களுடைய விஷயமான புலன்கள் அதாவது சக்திகள் சப்தஸ்பரிச ரூப் ரூபரச கந்தன் சொல்லப்பட்ட அது தன் மாத்திரைகள் அதனுடைய தேவதைகள் அதெல்லாம் மூணாவது கந்தத்திலே பார்த்து தேவதைகள் இப்படி லோகத்தினுடைய காரண வத்துக்கள் எல்லாவற்றும் உங்களுடைய சரீரத்திலே தான் தோன்றின சரீர சரீர பாவம் தோன்றின இப்படிப்பட்ட பிரகிருத்தியும் அதனால் தோல்விக்கப்பட்ட எல்லாமே இதுன்னு சுட்டிக்காட்ட கூடிய தன்மை கொண்டவனாக இருக்கிறதுனால அது எல்லாமே உணர்வில்லாத சைத்தன்யம் இல்லாத ஜடமான அனாத்மா அதாவது ஆத்மா இல்லாத விஷயங்கள்லாம் அனாத்மா ஆனால் அவைகள் வந்து உங்களை அறிந்து கொள்ள சக்தி கிடையாது இல்லை ஏன்னா நீங்கள் வந்து ஆத்மதத்துவ சுரூபன் எல்லா தத்துவங்களையும் தாண்டி இருக்கக்கூடியவர் அப்போ ஜனன மரணம் இல்லாத பிரம்மதேவர் உண்மையிலே உங்களுடைய அம்சமாக இருந்தாலும் மாயினுடைய குணமான இந்த ரஜோகுணத்தை இருப்பதுனால மூன்று குணங்களை தாண்டி இருக்கக்கூடிய உங்களுடைய சத்தியமான சுரூபத்தை அவருக்கு தெரியலை அப்படி இருக்காரு அதனால் குணா குணங்களை தாண்டி இருக்கக்கூட நிர்குணமான வஸ்துவை குணத்தில் இருக்கக்கூடியவர் கண்டுபிடிக்க முடியலை மேலே பார்ப்போம் சிவகிருஷ்ணா புது